அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒளியார் முன் உள்ளியர் ஆதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொழல் ஒளியுடைய அறிவை பெற்றவர்கள் முன்னிலையில் அவர்களுக்கு மேலான அறிவை வெளிப்படுத்தி விடுவாயாக அறிவு என்னும் உள்ளீடு இல்லாத வெள்ளையான மக்களிடையே சிறந்த வெண்மை நிறத்தை கொண்ட சுண்ணாம்பு போல மிக வெள்ளையாக பழகுவாயாக மிக அற்புதமான திருக்குறள் இது எல்லா குரலும் மிகுந்த ஆழம் பொருள் பொதிந்ததுதான் என்றாலும் எவ்வளோ அழகாக வள்ளுவ பெருமான் நமக்கு உபதேசிக்கிறார் பாருங்கள் அப்படி பழகுவதுதான் அவையை அறிந்து பழகுவதாகும் அறிவைப் பெற்ற பயனை அறிஞர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தவும் பாமர்கள் முன்னிலையில் அவர்களுக்கு ஒத்தவாறு பாமரனை போன்று பழகவும் வேண்டும் அதுதான் அவையை அறிந்து பழகுவதாகும் வெளியார் என்ற சொல் அறிவில்லாதவரை குறிக்கிறது கல்வி கேள்வி இவைகளை அடையாதவரை குறிக்கிறது வெண்மை என்பதை அடியாக கொண்டது வெண்மை என்பது இங்கே அறிவின்மை என்ற பொருளை கொடுக்கிறது அவையறிந்த பெரியோர் எவ்வாறு நடந்து கொள்வர் என்பதை இக்குரட்பாவில் பெருமான் சுருக்கமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் நாளடியாரிலே ஒரு பாடலை நாம் மேற்கோளாக பார்க்கலாம் புல்லா புன்கோட்டி புலவரிடைப்புக்கு கல்லாத சொல்லுங் கடையெல்லாம் கற்ற கடா ஐனும் சான்றவர் சொல்லார் பொருள் மேல் படா விடுபாக்கறிந்து நூலறிவுக்கு பொருந்தாத புல்லிய புலவர்கள் இருக்கும் சபையில் கீழானவர்கள் தாங்கள் கற்காதவற்றையெல்லாம் கூட எடுத்துக்கூற முற்படுவார்கள் ஆனால் மேலோர் கேட்டாலும் கூட பொருந்தாத அவையில் தாம் கற்றவற்றையும் கூட கூற விரும்பமாட்டார்கள் நாப்பிருஷ்ட கசியச்சி ப்ரூயாத் நியாயேன பிச்சதானபிஹி மேதாவி ஜடவல்லோகமாச்சரேத் கஷ்யப்ப மகர்ஷி பத்மபுராணத்திலே நூறாவது அத்தியாயத்திலே இவ்வாறு உபதேசம் செய்திருக்கிறார் இதனுடைய பொருள் கேட்காதவனுக்குச் சொல்லக்கூடாது முறைதவரி கேட்பவனுக்கும் சொல்லக்கூடாது அறிவாளியானவர் தான் அனைத்தையும் அறிந்திருந்தாலும் அறிவில்லாதவரைப் போல ஜடத்தன்மை உடையவன் போன்று உலகில் நடந்து கொள்ளட்டும் என்பதுதான் இனி குரட்பாவின் பதவுரையை பார்க்கலாம் ஒளியார் முன் அறிவில் சிறந்தவர்கள் முன்னிலையில் ஒள்ளியராதல் தாமும் அறிவில் சிறந்தவர் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் அவ்வறிவில்லாத வெள்ளை மனமுடையவர்கள் முன்னால் வான் சுதை தாமும் வெண்மையான சுண்ணாம்பு வண்ணம் நிறத்தை உடைய மனமுடையவராக குழல் காட்டிக்கொள்ள வேண்டும் அறிவில் சிறந்தவர்கள் முன்னிலையில் தாமும் அறிவில் சிறந்தவர் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் அவ்வறிவில்லாத வெள்ளை மனமுடையவர்கள் முன்னால் தாமும் வெண்மையான சுண்ணாம்பு நிறத்தை உடைய மனமுடையவராக இருக்க வேண்டும் ஒளியார் முன் ஒள்ளியர் ஆதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்